நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரி துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் லன்பால மேலும் சிலருக்கு தலைமுடி அதிகமாக உதிர்ந்துகிட்டே இருக்கும் டேன்ட்ரப் நிறைய இருக்கும் செது செதில அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா தலையில இருக்கும் அதை போக்கக்கூடிய ஏலிய மருந்து நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் வெங்காயத்துல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் சி இருக்கு மினரல்ஸ் இருக்கு சல்பர் இருக்கு ஆன்டி ஆக்சென்ட் அதனால உங்களுக்கு வந்து முடி வேகமாக வளர்ந்துடும் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாராக்கி எடுத்துப்போம் அந்த சாறை எடுத்து நம்ம தலைமுடியோட வேர்லெல்லாம் நல்லா படும்படி நல்லா வரலாறு மசாஜ் செஞ்சு ஸ்கால்ஃபில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு வரலாம் வெறுமணி கூட தலை குளிக்கலாம் சிலருக்கு அந்த வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காது இல்லையா அதனால் சாஃப்ட் ஷாம்பு பயன்படுத்தி தலை குளிச்சுட்டு வந்தோம்னா இது வந்து முடி அடர்த்தியா வளர உதவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம இந்த வெங்காயத்தை பயன்படுத்தி தலை குளிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வெகு விரைவில் முடி அடர்த்தியா வளர முடியும் கொட்டவே கொட்டாது இந்த தலையில வந்து ரவுண்ட் ரவுண்டா இந்த இடத்துல முடி கொட்டி இருக்க அடையாளம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அடையாளம் மெல்லாம் நீங்கிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்